சண்பகமமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாரத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற ஷீரபிராவி எப்போதும் எல் சிந்தையுள்ளே காரவர் மேரி கணபதியே நிற்க கட்டுரையே மே கணபதியே கக்கட்டுரையே உதிக்கிண்டித்தில புனபுரோ மதிக்கின்ற பாணிக்கம் மாட்டோ பழையும் கொடுங்கும் பதி கொண்ட வேற பனிமல பூங்கணையும் கருப்புலையும் பாசான் பாஷா குஷமு கையில் திரு புற யாவது அறிந்தனா புனிதரும் நீயும் என் குந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய புப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாய் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோர்மணிவார் ஷடையோன் அருந்திய நஞ்சி அமுதா ிய அம்பிகை அம்புயமே திருங்கிய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே உன் பொ வடித்தாவ சிந்தையுள்ளே மன்னியது முன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணேனின் அடிஜாருடன் கூடி முறைமுறையே வன்னியது என்றும் ஒன்றன் ம பதி கதிஜுருமத்திசுணனு கிராவிடவிவர கமலுருவேமக வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி என்ற துணைவி என் பாச தொடரையல்ல வந்தரி சிந்துர சிந்தூர அந்தரி நீலி அடிய கல்விகை ஆரத்தோ கந்தரி கைத்தலாழ் மத தாக்கல் கருத்தனவே கருத்தன என் வைத்த கருங்கள் தனக வெப்ப பெருத்தன பாலகும் பிள்ளைக்கு நல பேரூத்திருத்தன வரமும் அறமும் செங்கை சிலையும் அம்பும் முறுதனமூடலும் நீயும் அம்மே பாதனும் நிற்கவே நின்றும் ும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மையே மலத்தாள் எழுதாமறையில் ஒன்றும் அருண் பொருளே அருணே உமகே இமயத்தில் பிறந்தவள் முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என்னரிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாய் மறைனாகிருக்கும்ானந்தமான தவள நிறக்காரம் தம் ஆடரங்காம் என்பான் முடிக்கண்ணிய கண்ணியது உன் புகழ் கற்பது நாமம் கசிந்து பத்தி பண்ணியது பகல்வான் அண்ணியது உன்னை நயன் தோறவயத்து நானும் செய்த புண்ணியம் ஏது என்னம் மேழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் வ காத்தவளே மின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பது வந்திப்பவர் உன்னை மாணவர் காணவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை புகர் நாடர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழிய பரமான பாரி பூனை சந்திப்பவர்கம் விராட்டினி ம் பண்ணிக்கும் புத்திடு கண்ணடிக்கும் சொல்ரிமழைய மழை பைங்கி கிளை மனத்தே கிடந்து கிழந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விருந்த அம்மே அடியே அளவாரது அதிசயமே அதிசயமான வடிவுடையாய் அரவிந்த பில்லா துதிசய ஆவண சுந்தரவல்லி துணை இறதிபதிசயமானது முன்பார்ந்த அசயமாக வந்தோமபாரத்தைவரும் நீங்கள் திருமண கோலமும் சிண்டையுள்ள ஆண்ட பாதம் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளியின் கத வெளி நின்ற நின்று மேனிய பாத்து நின்றும் கடி நின்ற வேடம் கரை கழுதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழிதல் திருமுழமா ஒடி நின்ற கோணங்கள் ஒன்பதும் தேவி நின் திருகோயில் ஒரு பக்கமோ அறைகின்ற நாள் மறையில் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற பெஞ்சா தஞ்சமோ நெஞ்சகமோ மறைகின்ற வாரிஜியோ மங்களையாய மலையார் வருண்சங்கலை சகல கலா கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் குடையாய் உடையாய் பிங்கலை நீலி செழியாய் வெளியாய் பசும் பெண்கொடியே பொடியே இளவஞ்சிக்கொம்பே என குவம்பே பழுத்தபடியே மறையில் பரிமளவே பணிமாலிமயப்பிடியே பிரமல் முதலாள தேவரை பெற்றதும் மேந்து எங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே மனத்தில் நின் கோலமல்லாது அன்புதலை வேளே பர சமயம் விடும் வெற்றி என்லதுக்குள்ளே அனைத்தினுக்கும் புறந்தே உள்ள கருளியல் கழுமணி மணி புனைந்த அணியும் மணிக்கழகே அணுகாவிற்கு பிணியே பிணித்து வருந்தே அவரர் பெரு விருந்தே பணியே ஒருவரையும் பத்மபாதம் படிந்த பின்னே பின்னே திருந்து உன்னடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மண்ணே உலகுக்கு அபிராபியல் நூ அருமருந்தே எல்லே யான் வரவாமல் நின்று ஏதும்படியவர் ஈரேடுகிரையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவரா வள்ங்கடம் விஷாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் தாளனைக்கு என்னா தங்கு புன்மொழியேறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் குருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை என் அடிக்கையல்ல நீட்புடலால் துடைத்தனை சுந்தரே நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடும் புனை வருடன் சொல்லும் பரிமாழ்கொடியே நின் புதுமலத்தாள் அல்லும் படலும் பொருமவகே அழியாக அரசும் செல்லும் தவ ந சிதி தருண் சிவகாஷி சக்தி தடைக்கும் சிவா து முத்தி மு அல் தடுத்து என்னை ஆடு கொண்டது ஆண்டுே உனக்கு இனான் என் செய்யினும் நடுக்கடலூள் செந்தேவிடனும் தரையேற்று iliru ulane valra palavuruve aruve en gumaya valile umayum umayoru baaganum eega uruvil vandingge மையும் தமக்கன்பு செய்ய வைத்த இனி எண்ணுதற்குச் சமயங்களுமில்லை ஏப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே கடலில்லகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தே நின் பாதம் என்னும் பாசக்கமலம் தலைமேல் வலியவைத் ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவே நேரிழையே கிழைக்கும் விரை வழியே அது காலஞ்சனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் உழைக்கும் களவக்குவி முலையாமழை கோமழனே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேயே தேரணம் பூக்கும் அடிய வாக்கம் தந்தே பறிவொடு தான் போகிற பம்சது முகம் பயந்தே பலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் புஷந்தேன் மலரும் பலகளில் ஆயிரும் சிங்களே பசுவின் மனம் நாரும் செ வைத்த எங்கள் பொரு தபம் எரியவா என்னோட்டும் எந்த தவம் எழுமோ தரங்க கடலுள் வெங்கள் பணியனை மேறும் விழு பொறுந்தே பொரு முடிக்கும் போகமே அரும் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து பஞ்சத்திருளேடும் இன்றி ஒளி வெளியாகியிருக்கும் உன்றன் அருளேது அறிகின்றிலே அம்புயாதனத்து அம்பிகையே கை கே அணிவது தன்னரும் பூவும் கமலம் மன்னனைக்கே அணிவது மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்வளே பவளக் கொடியில் பழுத்தூவாயும் பனிபுருவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனைத் துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையா அவளை பணிமின் கண்டி அமராவதியே உண்டு உன் அடித்தாமன் விடியின் கடைவற்றின் மூழுகைக்கு என் குறையின் குறைகந்து முப்புறங்கள் ஆளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லார் பண்கள் வாழ் முதல் கண்ணியை வெண்ணும் எண்ணெரும் காணுதற்கு அண்ணிகை அல்லாத கண்ணியை காணும் அன்பு கூணுதற்கு எண்ணிய எண்ணம் வந்தோ செய்தனமே மனமே புது குவளை கண்டியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தாலண்ணி இங்கே வந்து அடியாக நடுவிற்க பழனி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பகித்திடவே முத்து படம் கொண்ட பொங்கை மலை கொண்டு இறைவனிய நெஞ்சை நடம் கொண்ட கொழுகை நல்ல கொண்ட நாயகி நல்ல ரவி படம் கொண்ட புல் பரி மூடி வேத பரிபுரை ிபுற சீரடி பாசாங்குஷை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேமிய தீவை நெஞ்சில் குறிபுற வஞ்சரை அஞ்ச குறி பொறுப்பு இவள் எங்கள் சங்கரனார் மங்களமா அவளே அவர் கமக்கு அந்தயும் மாயிரே ஆகையினால் இவளே கடவுளர் யாவற்கும் மேலே இரவியும் ஆம் துவளே இனி ஒரு மெய் தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணி திச்சையே பண்டு செய்தார் உளரோ இலரோ அப்பரிசெடியே கண்டு செய்தார் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிந்து செய்தாலும் பொறுக்கை நல்வே பின் வெறுக்கையல் வெறுக்கும் தகை வைகள் செய்யினும் தம் மடியினாரை நிற்கோ பொறுக்கும் தகைமை புதியதந்தே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானும் நெய்வாழ்த்துவே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டே மனத்தேயொருவர் வீடும்படியே வீடும்படியே வேலை நிலம் வேறும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூடும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைதூன்றும் சடை முடிக்குன்றில் ஒன்றிப்படரும் பரிவள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் கிடரும் தவிமை போதிருப்பா பின்னும் எய்துவரோ குடரும் பொழுவும் குறுதியும் தோும் குறம்பையிலே குரம்பையடுத்து குடிவுக்காவி பெங்கூற்று கிட்ட வரம்பையடுத்து மறுக்கும் அப்போது வழக்கை அமைத்து அறம்பையடுத்த அறிவயர் சூழ வந்து அங்கள் நெல்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாயிந்த நாயகியே நாயகி நானுகி நாராயணிகை நடன பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளே சாதித சிவாயகி பொருள் என்று அருள் ஒன்றிலாத அசுர்த்தங்கள் முரண் நன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெயும் கனகம் தெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாய் அடித்த மறைத்து அன்பு முன் விஷயம் தவமுடையாற்று ிய ம பெரிய கண்ணஙறிய புறலும் தனி இரு பார்த்து இது போலும் கவன ஏல்லாவை சொல்லி ஒருவர்தபட்டு நில்லாவை நெஞ்சில் நினைகுவிரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்றகயவர் ரம் வா ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேமிங்கடிவாகி விளங்குகின்றதே தவள் அறுவரைக்கு முந்தாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல் விதல்னை உன்னினும் வேண்டுவது உந்தாயற ரொம்பி பலவாய் விருந்து எவ்வுலக அனைத்தையும் நீங்கிற்பாள் எங்கள் நெஞ்சிலுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்றாநிலையில் குளிந்த பெண்மானும் எரியனுமே ஐயன் செய்யும் பொும் பெல்லை யத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் சருணாம்புயமுலை தையல் அல்ல தகை சேர்நயனக் கருணாம்புயமும் பதநாம்புயமும் கராம்புயமும் ஷரணாம்புயமும் அல்ல கண்டிலே ஒருதல் ஜம்ி தீத்து அ பால பா நாயேலையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ள வண்ணம் றியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே ஏ தங்கச்சியிலை வாண்டு தானவர் வர் முப்புறம் சாய்த்து மதவெங்கு வார்த்த செஞ்சே வகை மெய்யடைய கொங்கை குறும்பை குறியீட்ட நாயகி போகண செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் எங் சிங்கையே காட்டின் செல்தித்து கூறும் பொழு தறிக்கும் சவயம் மாறும் தலை விழிவழா இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் கொண்டாடிய வீணருக்கேனே பலுகவர் தெய்வங்கள் வாசென்று மிக்க அன்பு பூணே உனக்கு அன்பு பூண்டு கொண்டே நின்பு கட்சியிருப்பேனே ஒரு பொழுதும் திருவேலி பிரகாசமல் இருநிலமும் ககனமுமே கும்ாரும்னமும் காணவிற்காமம் தனமும் செய்த தவ பெறுவாது தடக்கையும் செம்முகனும் உன்னாகிருவுங்கோன்றிய வின் மகனு உண்டாயதன்ற வல்லி நீ செய்த வல்லவமே பொறுப்பு வில்லவர்த்தம் உடன் இருப்பாய் வினையை தொடுத்த சொல்லவாயினும் நின்றிருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் போலும் தின் ஒரு மாத்திவை போதும் மனத்தில் வையாதவர் குலம் கோத்திரம் கல்வி குணம் கொண்டு நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பற் பாலைவுமே பாarum unalum karalum vengaanun padam visubum oorum urugu suvayodi urum polimondru vadacherum thalaivin shivaga கல்வி தரும் பொரு தளர்வரியம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லடையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள் கண்களிக்கும்படி கழுதுகொண்டே கடபாடில் பங்களிக்கும் குரல் வீடையும் கையவரம் மண்களிக்கும் பச்சை மதி போ பணிமாம் ரவி திரு முடி கோமே நூன ப நாரணனும் நாரணனும்யனும் பரவும் அபிராணிவல் அடியை பயனின்று கொண்டவர் பாவைய ஆடவும் பாடவும் சயனம் பொருந்து தாரிய காவிரில் இவர் ஊங்குழலாச்சிறுமே குறித்தவர் குறித்தே மனத்தில் நின் கோலம் எல்லா மறி மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறி அவிரான் கூத்தை மே பறி குடிதும் பஞ்சபாட பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சர் உயிரவி உண்ணும் புயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூனி வராகிய செயரவி திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கலக கலசமும் போலும் திருமுலை வே அப்பும் களபாபிராமவல்லி அனிதரளக்கொப்பும் வைரக் குழையும் கொருங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தே துணை விழிக்கே விழிக்கே அருணுண்டு அபிராபவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடல் துண்டு எவக்கு அவ்வழிகிழக்க பாவங்களே செய்து மாத குழிக்கே அழுந்தும் கயவர்தம் ஓடு எல்ல கூட்டிரியே கூட்டியவா என்னை தன்னடியாரி கொடியவினை மூட்டியவா கண் மூடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் மாடக தாமரை ஆரணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகினார் வணங்கே ஒருவரை வாழ்த்துகிறே நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கே எனது உனதியில் திருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கே அறிவொன்றிலே என் கண்ணீ வைத்த கமலத்தில் நாரணங்கே அகிதாண்டமும் நின்ளியாக நின்ற ஒளி திருமேரியுதொருங் தனியாகி அந்த தரணங்கள் விம்மி கரை உரைந்து வெளியாய்விடும் எங்கனே மறப்பே பிறகினையிரவும் புதுமலர் இட்டு நின் விரை கமலம் இரவும் பரவும் இறைஞ்சவல்லா இமையோரவரும் பரவும் பதவும் Ahyi Raavadavu, Bagheeradiyu, Kuravu, Kuli Shavu, Karpagakavu, Kudayavaraya Kudayalai, Polgushampadhi, Kudayalai, Podipadishan, Jadayalai, Valkagarajan பூர திரு பரமல் உடைந்தே தவினும் தருக்கு தரமல் இவள்கா சரியல புறம் அன்று எரிய பொறுப்பு வாங்கிய போதில் யல் சிறம் ஒன்று சேற்ற கையாலிட பாகம் சிறந்தவளே சிறக்கும் கவல திருவே சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் லீயும் துரிய அற்ற புறக்கம் தரவாது உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தாவகை என் மரத்தாமறையினை வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லிய மெல்லிய நுண்ணை மின்னணையாழை விரிசையோன் புள்ளியமென்முலை பொன்னரையாறை புகழ்ந்து வரை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு வல்லியம் பார்த்தெழ வெள் பதம் தருமே பதத்தே முருகினின் பாதத்திலே மனம் பற்றி இதற்கே ஒழுக வடிவை கொண்டார் இனி யார் ஒருவர் மதத்தேவரிமயங்கே அவர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே நகையே இகுத இந்த ஞாலமெல்லாம் ல்லாம் பெற்றாயகிற்கு முகையே முகழ்முலை மாதே முதுகள் முடிவில்லந்த வகையே பிரவியும் வம்பே மலை வகை எல்பதும் நாம் மிக இவள்கள் சகை மழை நாடி விரும்புவதே விரும்ப்தொரும் ஆனாகி அருவிழாது சுருக்களித்து மொழி கடுமாறு சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர அபிராமிங் ும்ளைும் நான் அறிவது ஒன்றேது உனக்கே பரம் எதற்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குள்வே அருட்கடலே இமவான் பெற்ற போ ியை தாமரையில் வைக்கும் வல்லிகை ஏதம் வினாலை எழுதறிய சாமளமே நிற கலாமையில் தண்ணீனை தம் மாலாமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபதே ஆதித்தன் அம்புலி அங்கீர் குரேரன் அமரம் போன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமல் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் கையலையே கைவந்து நில் நடித்தாமரை சூடிய சங்கருக்கு கைவந்த தீயும் தலைவந்தவாரும் கரந்தெங்கே மெய்வந்த நெஞ்சின் நல்லால் பொறுகாரும் விரதங்கள் ஒய்வந்த நெஞ்சில் புகறியா மட பூங்குயிலே புயிலாயிருக்கும் கடம்பாடவியடை கோலையில் மகிதாயிருக்கும் இமயாச்சலத்திடை வங் துதித்த இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதந்தமா கயிலாயருக்கு அன்று கிமவாலளித்த கனங்குடையே கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கழையை பொருதிரு நெழும் வாழும் கருப்பு விழும் விழையப் பொருதிரல் வேறியம்பாடவும் வெணகையும் உழையப் பொருளும் நின்று எப்போதும் உதிக்கின்றவே எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாழை மாதுழம்பூ நிறை புவிதங்க காத்தாழை ஐங்கடை பாஷா குஷமும் கரும்பும் அங்கை சேத்தாழை முக்கள் நீழுவார்க்கு பொறுத்தீங்க